வணக்கம் நட்டினியின் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராவது செய்திச் சேவை டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் செந்தில்குமார் தமிழக செய்திகள் ஓகே புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களை மீட்க கோரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றும் போராட்டம் நடத்தப்பட்டது கடலோர காவல்படை மற்றும் விமானப்படைகள் மூலம் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓக்கி புயலால் பதினெட்டு தொடக்க பள்ளிகள் ஒன்பது நடுநிலை பள்ளி கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் அதில் பாதிக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பழுதுபார்க்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் கைரேகியை சமர்ப்பிக்க கோரியார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இன்னும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பெறாதவர்களுக்கும் அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது ஜாக்டோ ஜியோ போராட்டம் தொடர்பான வழக்கு டிசம்பர் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மும்பையில் நேற்று தப்பியோடிய கொலை குற்றவாளி தஸ்வந்த் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளான் நாடு முழுவதும் அமைக்கப்பட உள்ள நூறு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களில் கடைசி பத்து நகரங்களை தேர்ந்தெடுப்பதற்கான பட்டியலில் தமிழகத்தின் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு நகரங்கள் இடம் இந்திய செய்திகள் குஜராத் அரசு மிகவும் சிறப்பாக செயல்படுவதால் அந்த அரசின் சாதனைகளை மக்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி கருத்து தெரிவித்துள்ளார் குஜராத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவது உறுதி என திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் நாடு முழுவதும் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஒரே பாடத்திட்டத்தை அமல்படுத்தக்கோரிய வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக போராடுவதற்காக சத்தீஸ்கர் மாநிலத்தில் திருநங்கைகளை பணியில் அமர்த்த அம்மாநில காவல்துறை முடிவு செய்துள்ளது திருப்பதி தேவஸ்தானத்தில் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு விஐபி டிக்கெட் மட்டுமே வழங்கப்படும் என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கலிபோர்னியா மாகாணத்தில் பரவியுள்ள காட்டு தீ தொடர்ந்து பரவி வருவதால் அப்பகுதியிலிருந்து இருபதாயிரம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனா் பாகிஸ்தானில் சீனர்களுக்கு எதிராக பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என சீன தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க அதிபர் ஜெருசலம் நகரை இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் ஆயிரக்கணக்கானோா் போராட்டத்தில் ஈடுபட்டனா் ஆஸ்திரேலிய நீதிமன்றம் ஒன்று விமானத்தில் புரளியை கிளப்பியதற்காக இலங்கை நாட்டு பயணிக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது அமெரிக்காவின் பான்டோன் நிறுவனம் வருடம் தோறும் ஒரு நிறத்தை அந்த வருடத்திற்கான நிறமாக அறிவித்து வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான நிறமாக பெர்பிள் எனப்படும் கத்தரிப்பு நிறம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது பெட்ரோல் டீசல் போலவே பீர் மூலமாகவும் வாகனங்களை இயக்க முடியும் என விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் பீரில் உள்ள எத்தனாலிருந்து பிரிக்கப்படும் பியூட்டனால் எனும் வேதிப்பொருளின் மூலம் இது சாத்தியமாகும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் வணிகச் செய்திகள் இந்திய பங்கு சந்தைகள் நேற்று ஏற்றத்துடன் காணப்பட்டதை அடுத்து சர்வதேச சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்ந்து காணப்பட்டது சர்வதேச அளவில் முன்னணி எலக்ட்ரிக்கல் நிறுவனமாக திகழும் ஜிஇ நிறுவனம் பனிரெண்டாயிரம் பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய முடிவெடுத்துள்ளது டொயோட்டோ வாகனங்களின் விலை வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மூன்று சதவீதம் அதிகரிக்கப்பட உள்ளது டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு மூலம் வாங்கப்படும் முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகளுக்கும் தள்ளுபடி வழங்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவில் ஆடவர் மற்றும் மகளிருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ராத்தோர் தெரிவித்துள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் வீரர் சண்டிக ஹத்துர்சிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் மணிக்கட்டில் ஏற்பட்டுள்ள காயம் காரணமாக ரஷ்ய வீராங்கனை குஸ்மித் ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் போட்டிகளில் விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து அணி ஐம்பத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது ஐந்தாவது முறையாக தங்க பந்தினை வென்று மெஸ்ஸியின் சாதனையை பிரபல கால்பந்து வீரர் ரொனால்டோ சமன் செய்துள்ளார் திரைச்செய்திகள் வரும் டிசம்பர் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி தேதி வரை நடைபெற உள்ள பதினைந்தாவது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் பனிரண்டு தமிழ் திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன தணிக்கை குழுவில் யூ சான்றிதழை பெற்றுள்ளதை வேலைக்காரன் திரைப்படம் வரும் இருபத்தி தேதி வெளியாக உள்ளது ராஜீவ் மேனன் இயக்கத்தில் ஜி பிரகாஷ் நடித்து வரும் சர்வம் தாளமயம் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது இந்த படத்தில் பிரபல பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய கடைசி திரைப்பட பாடல் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தரமான ஒலிக்கோப்புகளை சுவைத்து மகிழ டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் முகவரியை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்